அல்லாஹும சொல்லி அலா முகமதின் வா அலா அல முகமதின் கமா சலைத் அலா இப்ராஹிமவா அலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுன் மஜித் அல்லா உம பாரிக் அலா முகமதின் வா அலா அலி முகமதின் கமா பாரத் அலா இப்ராஹிமவா அலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜித் அகமதுல்லா கடந்த வாரம் அந்த உடன்படிக்கையை பற்றியும் அதே போல அதற்கு பின்னால் நடந்த சில சம்பவங்களை பார்த்தோம் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு சரியாக ஒரு ஆறு மாத கால இடைவெளியில் வந்துட்டு ரசுல்லா சொல்லா அலஸ்லத்துக்கு முழு பாதுகாப்பு அளித்த எல்லா ரீதியிலும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த அபுதாலிப் அவர் வந்து மரண படுக்கையில் இருக்கிறார் மரண படுக்கையில் இருக்கும்போது ரசூல்லா சுல்லாஹம் உடனே அபுதாலிப் தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் அவரிடத்துல போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ரசுல்லா சொல்ல சொல்லம் யா அம் கூழு லாயிலாக இல்லல்லா என்னுடைய சிறிய தந்தையே நீங்க வந்து லாயிலாக இல்ல சொல்லுங்க இறைவன் ஒருவன் என்கிறதை என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறான் அதே போல லாயிலாக இல்ல சொல்லிட்டு என் கையில ஏதாவது ஒண்ணு கொடுங்க நான் அதை வைத்து அல்லாவிடம் அதை வச்சு வாதாடுவேன் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க சொல்லி அப்படின்னு ரசூல்லா செல்லா சொல்லி காட்டுறாங்க இன்னொரு புறம் அபிஜங்கள் உட்காந்துட்டு ரசூல்லா சலாஸ்லாம் ஒரு புறம் அமர்ந்திருக்கும்போது அபுஜகல் இன்னொரு முறை இன்னொரு புறம் உட்காந்துருக்கான் அபிஜகல் மற்றும் அப்துல்லா அபு உமேர் போன்ற இந்த குறைசி தலைவர்கள் இவர்கள்லாம் ஒரு சைடு உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல இவங்க மாற்ற சொல்லிட்டு இருக்கிறார் நீ வந்து ஏற்றுக்கொள்ளாத உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்தை விட்டு நீ போறியா ஊர் உன்னு என்ன பேசும் மதம் மாறி செத்து போயிட்டான்னு பேசும் சாவர நேரத்துல மதம் மாறிட்டான்னு பேசும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அபிசுலாஸ்லாம் பல முறை சொல்றாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க நீங்க வந்து களிமா சொல்லிருங்க நீங்க ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க எத்தனை முறை சொல்லியும் அப்துல் முத்தலிப் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வார்த்தையாக அவருடைய மரணத்துடைய மரணத்திற்கு முன்னதாக கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா பல் அலா மில்லத் அப்துல் முத்தலீப் நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன் அவர் எந்த வழியில் இருந்தாரோ அதே வழியில் மரணிக்கிறேன் சாட்சி சொல்லிட்டு மூத்தா போற இந்த சம்பவம் சகி புகாரில் பதியப்பட்டிருக்கு நாளைக்கு இவருக்கும் நிரந்தர நரகம் தான் எந்த அளவு நபிசுல்லாலுக்கு இவர் பாதுகாப்பு அளித்தது போல இவர் உதவி அளித்தது போல எந்த ஒரு நபரும் அளித்தது கிடையாது ரசுல்லா சொல்லாலுடைய எட்டு வயதிலிருந்து ஐம்பது வயது வரை நாற்பத்தி வருஷம் நபி சொல்லால பாதுகாத்தவர் இவர் தான் போன வருஷம் போன வாரத்துல சொன்னோம் ஒதுக்கி வச்சாங்க இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்பையும் இவரும் சிரமப்பட்டார் நம்ம பார்த்தோம் அவரு உணவு எப்படி இருந்துச்சு ஆடு மாடு மாதிரி சாப்பிட்டாங்க இலைத்தலைகளை சாப்பிட்டாங்க அவர்களுடைய மலஞ்சலம் எப்படி இருந்தது அந்த அளவு சிரமப்பட்டார் தீனுக்காக இவர் தீனை ஏற்றுக்கொள்ளல அவருக்கும் நிரந்தர நரகம் தான் நபிசுலாஸ்லம் சொல்லி காட்டினாங்க அவருக்காக அல்லா மன்னிக்கும் முறை நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க நபிசுலாஸ்வரம் அவருக்கு வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் அவர் எப்படியாவது பாவம் மன்னிப்பு அல்ல இடத்துல அவருக்காக நான் தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அல்ல ஆயத்திறக்கிறான் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதிமூன்றாவது வசனம் உடனே அல்லா இடத்துல ஆய இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது நன்கு தெளிவாகிவிட்ட பின்னர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திப்பது நபிக்கும் இதை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்ற செயல் அல்ல அவர்கள் நெருங்கிய உறவினர்களாய் இருப்பினும் சரியே நபிசலால் எவ்வளவு நெருக்கமான உறவு நெருங்கிய உறவினராயிருந்தாலும் சரி உலகத்துக்கே சிறந்த மனிதர் உலகம் படைக்கப்பட்டது முதல் சிறந்த மனிதருடைய நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி நாளை முதலாவது சொர்க்கம் போக போற நபியா இருந்தாலும் சரி அவருடைய சொந்தக்காரரா இருந்தாலும் அவருடைய தாய் தந்தையா இருந்தாலும் ஈமான் குழல்னு சொன்னா அவங்களுக்கு நரகம்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு நல்லா தலா சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு பாவமன்னிப்பு செய்யக்கூடாது நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி நல்லா தலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு அறிவிப்புல வருது சகி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ்ல அபுதாலி சொல்லி காட்டுறாரு நான் மரண பயத்துல வந்து களிமா சொல்லிட்டேன் அப்படின்னு மக்கள் வந்து பேசி கிண்டல் பண்ணுவாங்க இல்ல ஏசுவாங்க அப்படிங்கிற பயம் மட்டும் எனக்கு எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நான் களிமா சொல்லி உன் உள்ளத்தை நான் வந்து குளிர்விக்க குளிர்விச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ரசூல்ல சொல்ல அதாவது என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா நான் களிமா சொல்லிருவேன் களிமா சொல்லி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவேன் ஆனா நான் மரணத்திற்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் வந்து நான் மரண பயத்தினாலதான் களிமாவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டன்னு சொல்லுவாங்க அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் கலிமா சொல்லி உன் உள்ளத்தை குளிர் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அபுதாலிக் அல்லா பதில் சொல்றான் பாருங்க இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாம் நபியே நீர் விரும்புகின்றவர்களுக்கு நேர்வழி காட்ட உம்மால் முடியாது ஆயினும் அல்லா தான் நாடுவர்களுக்கு வழிகாட்டலை அளிக்கின்றான் மேலும் வழிகாட் வழிகாட்டுதலை பெறக்கூடியவர்களை அவன் நன்கருகின்றான் இருபத்தி அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் இப்ப யாரு நபி நபி ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது அல்லா யார நாடுறானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் அல்ல இதன் மூலியமா பதில் சொல்லி காட்டும் அப்ப நம்மளுடைய வேலை என்ன சொன்னா எத்தி வைப்பது மட்டும்தான் நாளைக்கு அல்லா தலா நீ உன்னுடைய நெருங்கி உணர்வு உறவினரா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நீ எத்தி வச்சால் மட்டும்தான் கேட்பான் அவங்க நேர்வழிக்கு வந்தாங்களான்னு கேட்க மாட்டான் அல்லா தன்னுடைய நண்பர்ன்னு சொல்றான் குரான்ல வேற யாரையுமே அல்லா தலா நண்பர்ன்னு சொல்லல அவருடைய தந்தையுமான ஏற்றுக்கொள்ளல நூவலுடைய மனைவி ஈமான் கொள்ளல உலகத்திலேயே அதிக வருடங்கள் நபியாக நபித்துவம் பெற்று ஏகத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைத்த ஒரு நபி அந்த நபியுடைய மனைவிக்கோ மகனுக்கோ ஈமான் கிடைக்கல பெரும் பெரும் நபிமார்களுக்கு ஏன் இந்த சம்பவமே போதும் அபுதாலிப்பு கிடைக்காதே அப்ப ஹிதாயத்து நம்ம கையில் கிடையாது அல்லாவுடைய கையில் ஆனால் நம்மளுடைய வேலை நமக்கு கடமையாக்கப்பட்டது நம்ம எத்தி வைக்கணும் அல்லா நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கு ஓ மூலியமா இதாயத்து கிடைச்சதுன்னு கேட்க மாட்டான் எத்தனை பேத்துக்கு எத்தி வச்சேன்னு கேட்பான் உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு எத்தி வச்சியா உன்னோட குடும்பத்தினருக்கு எத்தி வச்சியா அதே மாதிரிதான் அல்லா குரான் சொல்றான் உங்களுடைய நெருங்கிய உறவினரை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்றான் அவங்களை அவங்களை நேர்வெளிப்படுத்த சொல்ல நேர்வெளிப்படுத்தது அல்லாவுடைய கையில இருக்கு நம்மளுடைய வேலை அவர்களுக்கு செய்தியை எத்தி வைப்பது மட்டும்தான் அதே போல தீனில் வந்து நிர்பந்தம் கிடையாது அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் லா இக்ரஃபுத்தீன் இந்த தீன் இருக்க இந்த தீனில் வந்து யாருக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது அதுவும் இந்த வசனம் எப்போ இறங்குச்சுன்னு சொன்னால் இதோடைய பின்னணியை பார்த்தோம்னு சொன்னா தெளிவாக விளங்கும் மக்காவில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அவர்கள் வந்து நேர்ச்சி செய்வாங்க அந்த நோய் சரியாயிடுச்சுன்னா இவர்களை நான் வந்து யூத மதத்துக்கு மாற்றிடுறேன் இரண்டு பிள்ளைகளுக்கும் நோய் வரும் ஒரு மக்கத்து குறைசி காஃபிரர்களாக இருந்த அந்த நேரத்தில் காஃபியர்களாக இருந்தாங்க பின்னர் ஈமானை ஏற்றுக்கொண்டு அந்த நபர்கள் அவர்கள் காஃபிராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும் அந்த நோய் வந்தால் சரியான அவர்களை யூத மாத்திடுவோம் அப்படின்னு அவர்கள் குழந்தைகளும் மாற்றிடுவாங்க இரண்டு நபர்கள் வந்து மாற்றப்பட்டுருவாங்க மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் இவர்கள் இஸ்லாத்துக்கெல்லாம் வந்த பிறகு தாய் தந்தை இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க இப்ப இவங்க வந்து போர்ஸ் பண்ணுவாங்க அந்த யூத மதத்தில் இருக்கிற இரண்டு பிள்ளைகளையும் அப்பதான் எல்லாம் இந்த வசனத்தையே இருக்கும் லா இக்கரஃபித்தீன் உங்களுடைய வேலை சொல்றது மட்டும்தான் சொந்த பிள்ளையா இருந்தாலும் சொல்றது மட்டும்தான் நிர்பந்தப்படுத்துறது யாருக்கும் உகந்தது கிடையாது அல்லாதலாம் சொல்லிக்காட்டும் அப்ப நபியுடைய சிறிய தந்தையா இருந்தாலும் சரி நபியுடைய தந்தையாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வேலை எத்தி வைக்கிறது மட்டும்தான் அப்ப இந்த மரணத்திற்கு பிறகு அடுத்த இடி ரசூல்லா சொல்லாலுக்கு அடுத்த இரண்டு மாசத்திலேயே ரசூல்லா சொல்லாலஸ்தும் அதிகமாக நேசம் கொண்டிருந்த அதிகமாக உதவி செய்து கொண்டிருந்த முதல் முதல் ஈமான் கொண்ட உலகிலேயே முதல் முதல் ஈமான் கொண்ட பெண்மணி முதல் முஸ்லிம் அவர்கள்தான் அவர்கள் கத்திஜா ரதிகள் அவர்களும் மரணமடைறாங்க எந்த அளவுன்னு சொன்னா வரலாற்றுல இந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து ஆமுல் ஹுசன் அப்படின்னு அழைக்கப்படுது துயரமான ஆண்டு ரசுல்லா சுல்லுக்கு இதைவிட துயரமான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது இந்த ஆண்டை வரலாற்று ஆமுல் உஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க துயரமான ஆண்டு இந்த ஆண்டே இது எந்த ஆண்டு சொன்னா வகி இறங்க ஆரம்பிச்சதிலிருந்து நபித்துவம் பெற்றதிலிருந்து பத்தாவது ஆண்டு மக்கா வாழ்வில் நபித்துவம் பெற்றதற்கு பிறகு பத்தாவது ஆண்டு நடக்குது இந்த சம்பவங்கள் ஒரே ஆண்டு நடக்குது எந்த அளவுன்னு சொன்னா இந்த இரண்டு சம்பவங்களுக்கு பிறகு நபியால் வந்து உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ரொம்ப தொந்தரவுக்குள்ளானாங்க வெளியில போனா அபுத்தாலிப் தான் முழுவதுமாக பாதுகாப்பார் யாரும் அடிக்காத மாதிரி பாதுகாப்பு முழுவதுமாக அரைவணைப்பு அனைத்துமே அபுதாலிஃப் தான் வெளியிலையும் இப்ப சுதந்திரம் கிடையாது வெளியிலையும் மீறி போய் அடிவாயிட்டு உள்ள வந்தா உள்ள ஆறுதல் கத்திச்சாருதலான் வெளியும் ஆறுதல் இல்ல உள்ளும் எந்த வகையிலும் சப்போர்ட் இல்ல ரசுல்லா சொல்ல அரசுக்கு மிக துயரமான ஒரு ஆண்டாக இருந்தது இந்த ஆண்டு அப்ப எந்த சொன்னா இந்த ஆண்டை குறிப்பிடும்போது சில அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க வெளியில போனா இவருடைய சப்போர்ட் கிடைக்குது உள்ள வந்தா கத்திச்சா தன்னுடைய சொந்த மொத்த சொத்தையும் வித்தாங்க சொத்தையும் வித்து ரசூல்லா சொல்லரசு கொடுத்தாங்க தீனை பரப்பதற்காக அதே போல உளவியல் ரீதியான தாக்குதல்களுக்கும் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருந்தாங்க அப்போ இந்த சப்போர்ட்டெல்லாம் எடுத்து அல்லாவை மட்டுமே சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லா இதை அடுத்தடுத்து நிகழ்த்தி காட்டணான்னு சில அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ ரசா சுல்லாம் முழுமையான தவக்குள் வந்து இன்னும் அதிகமாச்சு சோதனைகள் வருதுன்னு சொன்னா அல்லாவின் பக்கம் மீள்வது அல்ல மூலம் வந்து நம்மளுடைய தவக்கலை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கிறோம் அல்லாவை தான் நம்ம சார்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறது இப்ப சில அறிஞர்கள் இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க அவர் ரசுல்லா சுல்லாஸுடைய தவக்கலை அதிகப்படுத்துறதுக்கா அல்லா இதே ஒரே ஆண்டுல அடுத்தடுத்ததாக நிகழ்த்தி காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இதே அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் இன்ன உசிரி உசுரா ஒரு துன்பத்திற்கு பிறகு லேஸ் இருக்கு இன்பம் இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் என்ன அந்த இன்பம் சொன்னா இதை சிறந்த இன்பம் அளவுக்கு இன்பம் ரசுல்லா சுல்லாவாஸ்ல மேராஜ் பயணத்துக்கு போறாங்க சஹிப்வாரி முஸ்லீம் அகமது போன்ற கிதாப்புகள்ல பதியப்பட்டிருக்கு ரசூல்லா சொல்லாஸ்லாம் அல் ஹத்தீன் அதாவது ஹிஜிர் அந்த காபத்துல்லாக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த அறை வட்டம் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல ரசூல்லா சொல்லாஸ்லம் இருக்கிறாங்க அப்ப வந்து மலக்குகள் வந்து ரசூல்லா சொல்லாஸ் நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து தங்க தட்டுல வைக்கிறாங்க தங்க தட்டுல வச்சுட்டு அதை ஈமானால் நிரப்புறாங்க ஈமானால நிரப்பிட்டு திரும்ப இதயத்தை உள்ள வச்சுட்டு குதிரையை விட சிறியதுமான கோவேரி கழுதையை விட பெரியதுமான ஒரு வாகனத்தில் ரசல்லா சுல்லாலத்தை அமரை அமர வச்சு ரசா சுல்லத்தோட பயணம் தொடங்குது இப்போ இந்த கதீசை அறிவிக்கக்கூடிய அனஸ்பின் மாலிகளில் அறிவிச்சுட்டே இருக்கும்போது தாபின் ஒருத்தர் கேட்குறாரு அல் ஜாரூத் அப்படிங்கிற அந்த தாபியின் அவர் கேட்குறாரு அவருடைய ஆசிரியர் அனஸ்பின் மாலிக் அவர் அறிவிப்பாளர் அந்த வாகனம் தான் புராக்கா அப்படின்னு ஆமாம் அந்த வாகனம் தான் புறாக் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த வாகனத்தை பத்தி சொல்லி காட்டும்போது அதோடைய ஒரு எட்டு முதல் எட்டு இங்க இருக்குன்னு சொன்னா அடுத்த எட்டு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மனிதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எந்த ஒரு இடையூறும் இல்லை மனிதனுடைய பார்வை எத்தனை கிலோமீட்டருக்கு போகும் சொல்ல முடியுங்களா ஒரு எட்டு இங்கே வச்சா இன்னொரு எட்டு அந்த இடத்துல வைக்கும் அந்த மாதிரி அதோடைய வேகம் இருக்கும்னு சொல்லி காட்டினாங்க அப்போ அந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஜிபிரல் இஸ்லம் ரசூல்லா சுல்லாஸை கூட்டு போகிறாங்க கூட்டு போய் ஜெருசலத்தின் முன்னதாக அந்த வாகனத்தை கட்டிவிட்டு அதோடைய முகப்பில் கட்டி வச்சுட்டு நபிசுல்லா அலுவலம் அனைத்து நபிமாறுகளுக்கும் அந்த இடத்துல வச்சு தொழுக வைக்கிறாங்க அனைத்து நபிமாறுகளுக்கும் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட அனைவருக்கும் தொழுக வச்சுட்டு திரும்ப வந்து பயணத்தை தொடர்றாங்க பயணத்தை தொடர்ந்துட்டு அவர்கள் முதல்வானம் அங்க போய் நிற்கிறாங்க முதல் வானம் சொன்னா நம்ம விளங்கிக் கொள்ளணும் நம்ம கண்ணில் பார்க்குற வானம் கிடையாது முதல் வானம் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கேலக்சி அத்தனை இன்னைக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு பூமி செவ்வாய் சனி புதன் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோளல் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு சூரிய குடும்பம் இந்த மாதிரி சூரிய குடும்பம் மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்ந்தது ஒரு கேலக்ஸி கேலக்சி பல கேலக்சி எல்லாம் சேர்ந்தது ஒரு மில்கிவே அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் முதல் வானம் அது எல்லாமே முதல் வானம் அப்ப அந்த முதல் அதை தாண்டி அதன் மேலதான் முதல் வானம் ஒன்று ஒன்றாக அல்ல ஏழு வானங்களை படைத்திருக்கலாம் இது அனைத்தையும் இந்த முதல் வானத்தை தா முதல் வானத்துக்கு போறாங்க அங்க ஜிபுரஸ்லம் வந்து முதல் வானத்துடைய கதவை தட்டுறாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய மலக்கு கேட்குறாரு உங்க கூட யாரு வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே ஜிபுரு இஸ்லம் சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லா இஸ்லம் என்னோட வந்திருக்கிறாங்க முகமது என்னோட வந்திருக்கிறாரு சொல்லி காட்டுறாங்க திரும்ப மலக்கு கேட்குறாரு அவருக்கு ரிசாலத்து கிடைத்து விட்டதா நபித்துவம் கிடைத்து நபித்துவம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகு சுப சொல்லி சலாம் சொல்லி வரவேற்கிறாங்க உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி வரவேற்று சலாம் சொல்லி திரும்ப உள்ள கதவுக்குள்ள விடுறாங்க முதல் கதவு திறந்த உடனேயே முதலாவது வானத்தில் ஆதி மனிதர் ஆதமை ஆதமலே சொல்லம் அவர்களை ரசூல்லா சொல்லாசம் சந்திக்கிறாங்க எவ்வளவு அருமையான ஒரு சந்திப்பு ஒரு தந்தை உலகிலே படைக்கப்பட்ட சிறந்த ஒரு மகனார சந்திக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் எத்தனை கோடானோ கோடானோ கோடான கோடி மக்களையே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் வழியா வந்த சந்ததியிலேயே சிறந்த ஒரு தன்னுடைய மகனை வந்து சந்திக்கிறார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆதமலை சிலத்துக்கு நபிசுலாஸத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தன்னுடைய தந்தை ஆதி மனிதனை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷத்தோடு சலாமை பரிமாறிக்கொண்டு சலாம் சொல்லிட்டு இவர்களும் சலாம் சொல்லிட்டு திரும்ப வந்து இரண்டாம் வானத்துக்கு போறாங்க இரண்டாம் வானத்துக்கும் அதே கேள்வி கதவை திறக்கும்போது வழக்குகள் கேட்குறாங்க யார் வந்திருக்கிறாங்க ஜிபுலம் சொல்றாரு முகமது வந்திருக்கிறாங்க விசாலத் கொடுக்கப்பட்டதா கதவை கதவை திறக்கிறாங்க சுப செய்தி சொல்லி வரவேற்று சலாம் சொல்லி திறக்கிறாங்க வழக்குகள் இரண்டாவது வானத்தில் வந்து ஈசால இஸ்வலமும் யகியால இஸ்வலம் நிற்கிறாங்க அதாவது ஜீசஸும் ஜானும் அவர்கள் இரண்டு பேரும் இதே போல அவர்களுக்கு இடையில உரையாடல் நடக்குது சலாமை பரிமாறி கொள்றாங்க திரும்ப ரசம் மூன்றாவது வானத்துடைய கதவு தட்டப்படுது திரும்பவும் அதே கேள்விகள் கேட்கப்படுது யூசுப் அலேசத்தை பார்க்குறாங்க இந்த சம்பவத்தெல்லாம் ரசூல்லா செல்லவரசம் சொல்லி காட்டுறாங்க யூசுஃப் அலேஸ்வரத்தை பார்த்துட்டு நம்சாரசம் அதை அதீச சொல்லி காட்டுறாங்க உலகில் கொடுக்கப்பட்ட அழகிலேயே மொத்த அழகில் பாதி அளவு யூசுஃப் அலேஸ்லத்துக்கும் சொல்லி காட்டுறாங்க நீதி பாதி தான் மற்ற உலகத்தில் இருக்கு எல்லாத்துக்கும் அந்த இருந்தாங்க யூசுஃப் அலை சொல்லிட்டு தான் பார்த்ததை சகாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க திரும்ப நான்காவது வானத்துக்கு போகிறாங்க நான்காவது வானத்தில் இதிரி செலவு செல்லம் திரும்ப மலக்கு வரா மலக்கு கதவை தட்டுறாங்க மலக்குகள் கதவை திறக்கிறாங்க சலாம் சொல்றாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வானத்திலும் நடக்கும் நான்காவது வானத்தில் இதிரி செலவு செலம் திரும்ப ஐந்தாவது வானத்துக்கு போறாங்க அங்க ஆறு நலவசலம் திரும்ப ஆறாவது வானத்துக்கு போகும்போது மூசாலத்தை சந்திக்கிறாங்க நபிசுல்லாஸ்லம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்லா மூசால செல்லம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வது போல குரானில் எந்த வரலாற்றையும் சொல்லலை அப்போ அனைத்து வரலாற்றையும் ரசுல்லா சொல்லால சுவம் பத்து வருடமாக வகையின் மூலமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மூசாலஸ்தத்தை அப்போ தான் பார்க்குறாங்க நாளைக்கு எப்படியாக இருந்தாலும் நம்ம நம்ம நபிமா இருக்கல ஆதமூலஸ்தத்தை எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம் பேசதான் போகிறோம் நிமிஷம் இல்லை அப்போ ரசா சொல்லாலஸ்தத்துக்கு பத்து வருடங்களாக மூசாளசனத்துடைய சம்பவங்களை கேட்டு கேட்டு கேட்டு அவரை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பூரிப்பாக இருக்கும் அப்போ நேரிட்டு பார்க்குறாங்க பேசுகிறாங்க மூசாவசம் பேசிக் கொண்டிருக்கும்போதே அலிகாரம் செய்றாங்க கொஞ்சம் நேரத்தில் அழுகாரம் சொன்ன ரசூல் அல்லாசு கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்க அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க எனக்கு பின்னால் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் வந்து அவரை பின்தொடர்களுடன் அவரை யார் பின்தொடர்றாங்களோ அதிகமான நபர்களோடு எனக்கு முன்னாடி அவர் வந்து சொர்க்கம் போவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகுறார் பொறாமைனால் அழுகலவர் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒரு போட்டி நவிமாரிகளுக்கு மத்தி நபிசிலசமே சொல்லி காட்டினாங்கல்ல நன்மையில் போட்டி போடுங்க ரசம் சொல்லி காட்டினா மூசார் நபிசிலரசம் நம்ம உம்மத்துக்கு சொல்லி காட்டினாங்க அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்க நான் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து நாளைக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க நன்மையில் போட்டி உமர் இல்லணும் அவபக்க சித்திக்கிறது இல்லாமோ அவர்களிடையே போட்டி இருக்கும் தபுக்குத்தின் போது இன்னைக்கு எப்படியாவது அவபக்க சித்திக்கு இல்லோ கொடுப்பதை விட அதிகமா நான் கொடுத்துடணும்னு வந்தாங்க ஒவ்வொரு முறையும் போட்டி போடுவாங்க முடியவே முடியாது தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எப்படியா போட்டி போட்டு அவக்க சித்திக்கலானோ நான் இன்னைக்கு வின் பண்ணிடுவோம் அப்படின்னு வருவாங்க வின் பண்ணவே முடியாது இரண்டு பேருடைய மவுத்து வரைக்கும் அவுபக்க சித்தி இல்லான்னுவா உமர் இல்லாமல் மின் வின் பண்ணவே முடியாது இப்போ நன்மையில் போட்டி போடுவது நபிமார்களுக்கு இடையிலும் இருந்தது மூசாலசிரம் அழுவுறாங்க என்னோட இளைஞரான ஒரு நபி அதிகமான ஒரு கூட்டத்தாரோடு எனக்கு முன்னதாக சொர்க்கம் போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுவுகிறாங்க அப்புறம் பேசிட்டு திரும்ப என்ன பண்ணிடறாங்க ஏழாவது வானத்துக்கு போகிறாங்க ஏழாவது வானத்துக்கு போனதான் அங்க தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைய சொன்ன அவருக்கு சலாமை பரிமாறிக்கொண்டு அவர் வந்து பைத்துல் மாமூர் அந்த பள்ளி மிகச் சிறந்த பள்ளி எப்படி காபத்துள்ளாருக்கோ அதற்கு மேலதாக அப்படியே ஏழாவதுக்கு ஏழாவது வானத்தில் அல்லா திருக்குறான் சொல்லி காட்டுறான் பைத்துல் மாமூரை பத்தி வல் பைத்தில் மாமூர் ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாலாவசனத்துல இந்த பள்ளியை குறிப்பிட்டு எல்லாம் சத்தியம் மட்டும் சொல்றான் அப்ப அந்த பள்ளியில பின்னாடி சாஞ்சாவாறு உட்கார்ந்து இருக்கிறார் இப்ராஹிம் லெஸ்லம் அவர்கிட்ட போயிட்டு நபிசுல்லா அலஸ்லம் பேசுறாங்க பேசி சலாம் சொல்லி எல்லா நபிகளோடையும் பேசுறாங்க நிறைய பேசுறாங்க அப்ப இப்ராஹிம் லஸ்லத்தோடையும் பேசுறாங்க பேசி பேசிட்டு அப்புறம் பயணத்தை தொடர்றாங்க இப்ப பைத்துல் மாமூரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஹதீஸ்கள் இருக்குது நமக்கு தெரியும் காபாவுக்கு அப்படியே மேல எப்படி வந்து நமக்கு மனிதர்களுக்கு தவாப் செய்யவோ அல்லாவை வணங்குவதற்கு ஒரு இல்லமாக ஒரு மையமாக இருக்குதோ அதே போல மலக்குகளுக்கு தவாப் செய்யக்கூடிய மலக்குகள் வழிபடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பைத்துல் மாமூர் அப்படியே காபத்துள்ளாவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஏழாவது வானத்தில் அப்ப அங்க எந்த அந்த பள்ளி ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னா இதன் மூலியமாக மலக்குகள் எந்த அளவு படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் அந்த பள்ளிக்குள்ள ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலக்குகள் நுழைறாங்க இன்று நுழைந்த மலக்கு நாளைக்கு நுழைய மாட்டாங்க வாழ்நாளை நுழையவே மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் புது புது மழக்கு இன்னைக்கு எழுபதாயிரம்னா நாளைக்கு புது எழுபதாயிரம் நாளை மறுநாள் புது எழுபதாயிரம் இது மாதிரி உலகம் தோன்றியது முதல் உலகம் அழியும் வரை ஒரு முறை அதுக்குள்ளே போன மலக்கு இன்னொரு முறை போக மாட்டார் அப்போ எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குன்னா இன்னைக்கு நம்ம கால்குலேட்டரே பத்தாது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்தாலும் போட்டு அதில் இற இருந்தால் வரும் எத்தனை நாள்னே ஃபஸ்ட் நம்மளால் கணக்க முடியாது அவ்வளவு வழக்குகளை கொண்டு அல்லா தன்னுடைய பணியை வாங்கிக் கொண்டிருக்கிறோம் ரசூல்லா சுல்லாஹம் சொல்லி காட்டுறாங்க வானம் பூமியில் இந்த நான்கு விரல் இந்த நான்கு விரலை ஒன்னா வச்சு சார் ரசா சுல்லம் சொல்லி காட்டினாங்க இந்த நான்கு விரல் வைக்கும் அளவு கூட அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இல்லை கேப் இல்லை இடைவெளி இல்லை மலக்குகள் ருக்குவிலும் சுஜூதலையும் நின்ற நிலையிலும் அல்லாவை வந்து தஸ்பி செஞ்சு கொண்டே தொழுது கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்ப அந்த அளவு மலக்குகளை அல்லாவு தலா படைத்து வச்சிருக்காங்க அந்த பைத்துல் மாமூர் அந்த அளவு சிறப்பு வாய்ந்த பள்ளி இப்போ அந்த பைத்துல் மாமூரில் அல்லாவுடைய நண்பராகிய இப்ராஹிம் அஸ்லாம் சிறந்த உயர்ந்த இடம் உயர்ந்த இடத்தில் அவர் உட்காந்துருக்கிறார் அங்கேயும் பாருங்க பள்ளியில் பள்ளியில் தான் அவர் உட்காந்துருக்கிறார் பள்ளியில சாய்ந்தவாறு உட்காந்துட்டு அல்லாவி திக்கி செய்து கொண்டிருக்கிறார் அவரோடும் நபிசுல்லாஸ்லம் உரையாடலை முடிச்சுட்டு திரும்ப பயணத்தை தொடர்றாங்க சிதறத்தல் முன்தகா அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து அடைகிறாங்க அந்த இடம் என்ன சொன்னா முன்தகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா முடிவு எல்லை அப்படின்னு சொல்லலாம் அது கூட அர்த்தம் அரபி வார்த்தைக்கு முடிவுன்னு சொல்லலாம் இல்லை எல்லைன்னு சொல்லணும் இப்ப அந்த எல்லையை ரசூல்லா சொல்லாஹலம் அடைஞ்சிறாங்க இந்த எல்லை தான் ஏழு வானங்களுடைய எல்லை அதாவது இந்த பௌதிக அதாவது இந்த பிசிக்கல் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வானங்களுடைய எல்லை அதன் பிறகு சொர்க்கம் ஆரம்பிக்குது இதுவரைதான் இந்த உலகத்துடைய எல்லையே இதுதான் இந்த சிதறத்தில் முன்தகா தான் அந்த எல்லைக்கு ரசூல்லா சொல்லாஹ்ஸ்லாம் போறாங்க போன பிறகு ரசூல்லா சுல்லாம் சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ்ல இது முழுவதும் விவரிக்கிறாங்க ரசூல்லா சுல்லாஸ் அங்க நாலு ஆறுகள் வந்து பெருக்கெடுப்பதை ஊற்று எடுப்பதை நான் பார்த்தேன் அந்த சிதறத்தில் முன் அந்த இடத்திலிருந்து இரண்டு ஆறுகள் நம்ம கண்ணுக்கு புலப்படாது இம்மையில் கண்ணுக்கு புலப்படாது இரண்டு ஆறுகள் இங்கு வெளி இங்கு வெளியாகிக் கொண்டிருப்பது அந்த இரண்டு ஆறுகள் என்னன்னு சொன்னா ஒண்ணு யூப்ரட்டிஸ் இன்னொன்னு நைல் நதி இந்த இரண்டு வற்றா ஜீவ நதியும் இன்னைக்கும் அதுவும் வற்றுலா சுல்லாசு உலக முடிவு காலத்தில் வற்றுமண முன்னறிவிப்புகள் இருக்கு அப்ப இது இந்த இரண்டு நதிகள் வெளிப்படையாக இன்று தெரியக்கூடியது இரண்டு நதிகள் மறைவானது அது சொர்க்கத்தை இருக்கக்கூடிய நதிகள் ரசவுல்லா சுல்லாசன் சொல்லி காட்டுறாங்க இப்ப இந்த அமைப்பை பற்றி அதாவது இந்த பூலக அமைப்பை பற்றி ரசா சுல்லாஹாசன் சொல்லும்போது முதல் வானம் முதல் வானம்னா வெளியில இருக்கிற வானம் மட்டும் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல கேலக்சி பல மில்கி பல சூரிய குடும்பங்கள் நட்சத்திர குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த முதல் வானத்தை அதை வந்து சுருட்டி இரண்டாவது வனத்துல வச்சோம்னு சொன்னா பாலைவனத்தில் ஒரு மோதரத்தை வச்ச மாதிரி இருக்கும்ன்ற ஒரு பாலைவனத்துல மோதரத்தை வச்சா எவ்வளவு இருக்கும் தெரியுமா சும்மா ஒரு அரை மீட்டர் தூரத்துல இருந்தாலே தெரியாது இது அனைத்தையுமே இதையே இன்றைய அறிவியல் உலகத்தால கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கு இங்கிருந்து சூரியனுக்கு போறதுக்கே எத்தனையோ ஒளி தேவை நம்ம ஒளியாண்டுகள் நம்ம சாதாரணமா ஒளி அது சயின்டிபிக்ம் அதை எக்ஸ்பிளைன் பண்றோம் பல கோடி வருடங்கள் தேவை இங்க இருந்து சூரியன் நிலா போறதுக்கே வந்து அடையிறதுக்கு அத்தனை ஆண்டுகள் தேவை மொத்த இதையும் சுருட்டி முதல் வானத்தை சுருட்டி இரண்டாம் வானத்தில் வச்சோம்னு சொன்னா ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதரத்தை வச்ச சைஸுக்கு தான் இருக்கும் முதல் வானம் இரண்டாம் வானத்தை மொத்தமாக சுருட்டி மூன்றாம் வானத்தில் வச்சோம் சொன்னா அது பாலைவனத்தில் மோதரத்தை வச்சாலும் சைசுக்கு இருக்கும் அப்ப இரண்டாம் மானம் எவ்வளவு பெருசு இருக்கும் மூன்றாம் மானம் எவ்வளவு பெருசு இருக்கும் மூன்றை சுருட்டி நான்குல வச்சோன்னு சொன்னா அதுவும் பாலைவனத்தில் ஒரு மோதிரம் போல இருக்கும் நான்கு சு மொத்தமா சுருட்டி பாலை வச்சோன்னு சொன்னா ஐந்துல வச்சோன்னு சொன்னா பாலைவனத்தில் மோதிரம் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஐந்து ஆறு ஏழு இது அனைத்தையும் சுருட்டி அல்லாவுடைய குறிசிக்கு அரிசிக்கு கீழே வச்சோம்னு சொன்னா அது பாலைவனத்தில் மோதிரம் வைத்தது போல இருக்கும் நம்மளால இன்னைக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மனித அறிவுக்கு எட்டாத ஒண்ணு அந்த அளவு விசாலமாக அல்லா தலா இந்த வானம் பூமியை படைச்சு வச்சிருக்கிறோம் அப்ப நபிசுல்லா அல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பயணத்தை தொடர்றாங்க இப் அல்லா தலா சொல்லி காட்டுறான் குரானில் சுரத்து முழுக்கல ஐந்தாவது வசனத்தில் அல்லா தலா சொல்லி காட்டுறோம் வழக்கது சையன சமா துன்யா பி மசாபி நாம் உங்களுக்கு அருகில் வானத்தை மாபெரும் விளக்குகளால் அலங்கரித்திருக்கின்றோம் அருகில் இருக்குமான அந்த முதல் இந்த ஸ்டார்கள் எல்லாம் வச்சு நான் அலங்கரித்து இருக்கிறேன் சொல்றேன் அப்ப இது அனைத்தையுமே முதல் தான் குறிக்குங்கிறது இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாகும் இது நம்ம இந்த இடத்துல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இப்ப ரசுல்லா சுல்லா அலுவலம் அந்த சிதரத்தில் முன்தக அந்த இடத்தையும் தாண்டி அல்லாவை சந்தித்த திரைக்கு பின்னால் நின்று சந்தித்த அல்லாவோட உரையாடல் நேரிட்டு நபி சொல்லா அலம் அல்லாவோடு உரையாடி இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக தலையாய கடமையான தொழுமை தொழுகையை பெற்றுட்டு வராங்க அல்ல முதல் முதல்ல வந்து ஐம்பது வேலையை நம்ம ஐம்பது வேலை தொழுகையை கடமையாக்கி கொடுக்குறோம் தொழுகையை வாங்கிட்டு நபிசல்லம் வராங்க வந்துட்டு ஆறாவது வானத்துல மூசாலசனத்தை பாக்குறாங்க அவர் சொல்றாரு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு அனுபவம் உள்ள ஆளு உங்க உண்மத்தி ஐம்பது எல்லாம் போய் குறைச்சிட்டு வா அப்படிங்கிறான் திரும்ப நபீசல்லம் அல்லா இடத்துல போயிட்டு குறைச்சிட்டு வராங்க நாற்பதாக குறைச்சிட்டு வராங்க திரும்ப வர வழியில மூசா அலோசனத்தை எனக்கு தெரியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உன்னுடைய உம்மத்தி நாற்பது தொழுகாது சிரமமாக இருக்கும் போய் குறைச்சிட்டு வாங்கிறாங்க திரும்ப நபீசர் ஆலோசனம் போறாங்க முப்பதாக எல்லாம் குறைத்து தரும் திரும்ப முப்பதோட போறாங்க மூசா ஆலோசனம் முப்பதும் தூங்க போய் குறைச்சிட்டு வாங்கிறாங்க முப்பதை இருபதாக குறைச்சிட்டு வராங்க திரும்ப வராங்க இருபது பத்தாவது பத்தோட வராங்க திரும்ப நீ போய் குறைச்சிட்டு வாங்குறாங்க அல்ல ஐந்து ஐந்து வேலையை கொடுக்குறான் ஐந்தோட திரும்ப வராங்க திரும்பி நீ குறைச்சிட்டு வாங்கிறாங்க நபிசுல்ல அரசு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நான் அல்லா இடத்துல போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஐந்து வேலை கூட ஐந்து வேலையையும் குறைத்து போய் என்னுடைய ரப்பிடம் கேட்பதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த ஐந்தோட ரசுல்லா சொல்லரசம் வந்துட்டாங்க நம்ம தொழுவக்கூடிய இந்த ஐந்து வேலையோட இங்க நம்ம புரிந்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் மூசாலசனம் பொதுவாவே மூசாலசருடைய பர்சனாலிட்டி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த பர்சனாலிட்டி அந்த குணங்கள் மாறும் மூசாலசனம் எப்பயுமே இந்த மாதிரி உரிமையா பேசி கேட்பாங்க மீசாலசனம் ஐம்பது கொடுத்தா வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஆரம்பத்துல மூசாலசனம் எந்த விஷயமா இருந்தாலும் அத கேட்பாங்க அல்லாவே பார்க்கணும்னாங்க நேரா இல்ல ஒன்னால என்ன பார்க்க முடியாது பார்த்தா உனக்கு தீங்கேட்படும் சொன்னாங்க நல்லா சொல்லி காமிச்சு இல்லன்னா பாக்கணும்னாங்க நீ பாக்கலாம் முடியாது வேணா என்னுடைய ஒளியை நான் வந்து இறக்குறேன்னே நான் மூர்ச்சி அடைஞ்சு உழுந்துட்டாங்க மலையின் மீது இறக்குன அந்த ஒளி சிறு பகுதியிலேயே மூர்ச்சி அடைஞ்சு உழுந்துட்டாங்க மலக்குமாறு மலக்குள் மவுத்து உயிர எடுக்க வரும்போது அவரை அடித்து கண்ணை காயமாக்கிட்டாங்க மூசாலசிலம் மூசாலசிலம் பொதுவாவே வந்துட்டு கொஞ்சம் அந்த தைரியமான ஆளு இரண்டு இளைஞர்களுக்கு குரான நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல இரண்டு இளைஞர்கள் மத்தியில சண்டை நடக்கும் அந்த ஒரு இளைஞரை வந்து அடிச்சா கொண்டுருவாங்க அதனாலதான் தப்பிச்சு போவாங்க அப்போ அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு போல்டு கேரக்டர் அப்போ போய் குறைச்சிட்டு வா குறைச்சிட்டு வா குறைச்சிட்டுவான்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க ரசூல்லா சொல்லா அஸ்லம் இந்த ஐந்துக்கு பிறகு என்னால் குறைக்க முடியாது எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இந்த உம்மத்துக்கு ஐந்து தொழுதோன்னு சொன்னால் ஐம்பதோடைய நன்மை அந்த வாக்குறுதியும் நமக்கு இருக்கு இப்போ ரசா சொல்லாஸ்லம் ஐந்தை வாங்கிட்டு வந்தாங்க பின்னர் வந்து அந்த ஐந்தோட அந்த கட்டளையோட வந்து திரும்ப ரசுல்லா சொல்லாஹ்ஸ்லம் மக்காவுக்கு வந்துட்டாங்க மக்காவுக்கு வந்துட்டு உமு ஐமன் ரதியல்லா அன்ஹா அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி நடந்த அனைத்தையுமே அன்று ஒரு இரவில் நடந்த அனைத்து சம்பவங்களுமே இவர்கள் பார்த்தது பேசியது தொழுகை பெற்றது இது அனைத்தையுமே சொல்லி காட்டும்போது உமு ஐமன் ரதியல்லா அண்ணா அவர்கள் அதை நம்புறாங்க ஈமான் கொன்றாங்க ஆனா சொல்றாங்க யார சொல்லா இது நீங்க வெளியே சொல்லாதீங்க இதை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க ரசுல்லா சுல்லாஸ் எந்த தூது செய்தியை மறைக்க மாட்டாங்க நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ரசுல்லா சுல்லா எந்த செய்தியை மறைக்க மாட்டாங்க நான் வெளியில சொல்லுவேன் வெளியில வராங்க வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தி அபிஜங்களுக்கு எட்டியிருது அடுத்த நாள் காலையில் அபுஜங்கள் வரால்லா சுல்லம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்துட்டு அபிஜர்கள் கேட்கிறான் நபிட்ட முகமதே ஏதாவது புதுசா நடந்திருக்கா அப்படிங்கிறான் நபிசுலட்சம் ஆமா நான் ஜெருசலம் போனேன் நடந்ததெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே மக்களெல்லாம் நான் கூட்டிட்டு வரேன் என்கிட்ட சொன்னது அப்படியே மாத்தாம நீ சொல்லுவியா அப்படின்னு அபிஜர்கள் கேட்கிறான் நபிசுல நான் சொல்லுவேன் நடந்ததுன்னு சொல்ல போறேன் உண்மை உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ன பிறகு அபிஜங்கள் அனைத்து குறைசி காஃபீர்களையும் மக்கத்து காபீர்களையும் கூட்டிட்டு வந்துட்டு சொன்னது எல்லாத்தையுமே சொல்லுங்க என்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு நபிசிலாசம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே சொல்லி முடித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த காஃபீர்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க விசிலடிக்கிறாங்க சிரிச்ச ஏலனம் சரியான ஏலனம் பண்றாங்க ஒரே இரவுல இவர் ஜெருசலத்துக்கு போனாராமா அன்றைய நாள்ல அன்றைய இருக்கக்கூடிய வாகன வசதிகள்ல வேகமா ஓடக்கூடிய குதிரைகள்ல போனாவே பல நாட்கள் ஆகும் போறதுக்கு இவர் ஒரே நாளில் ஜெருசலம் போனாராமா ஏழு வாரம் தாண்டி அல்லாவை பார்த்து கட்டளை வாங்கிட்டு வந்தாராம்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஏழன பண்றாங்க கை தட்டி விசிலடிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இன்னும் ஈமான பலகீனமான உள்ள சில சகாபாக்கள் அத மறுக்கவும் செய்றாங்க ரொம்ப ரசூல்லா சொல்லத்துக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு உடனே நபிசுலாச அங்க இருக்கக்கூடிய ஜெருசலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க இந்த பைத்தல் முகத்துல போய் தொழு இந்த பகுதியில போயிட்டு வர மக்கள் வந்து கேட்குறாங்க நீங்க போனங்கிறீங்களே போயிட்டு வந்து அந்த அடையாளங்களை சொல்லுங்க ஏன்னா ரசூல்லா சுல்லாசம் இதுக்கு முன்னாடி ஜெருசலம்லாம் போனது கிடையாது அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சொல்லுங்க அந்த பள்ளியுடைய அமைப்பை சொல்லுங்கன்னு சொன்னப்ப ரசல்லா சுல்லாசம் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி காட்டுறாங்க செங்கல் பை செங்கலா அது எப்படி அமைப்பு இருந்துச்சு சுற்றி இருக்கக்கூடிய தோட்டம் அங்க என்ன மரங்கள் இருந்துச்சு இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி காட்டுறாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு திரும்ப இன்னொரு சம்பவம் இப்னு இஷாக் ரகமத்துல்லாலே அவருடைய வரலாற்று நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு ஜெருசலத்திலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டம் ஆண்டு வேலை ரசோல்லா சுல்லாசம் திரும்ப வரும்போது அவருடைய ஒட்டகத்தை அவங்க தொலைச்சிட்டாங்க ஒரு ஒட்டகம் தொலைக்கப்பட்டிருச்சு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பயணத்திலிருந்து திரும்ப வரும்போது ரசோல்லா சுல்லாசம் மேல இருந்தே சொல்றாங்க உங்களை உங்களுடைய ஒட்டகம் இன்னத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இவர்களுக்கும் எங்கடா எங்கேயோ இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒட்டகமும் இருக்குது அதே போல ரசா சுல்லாஸ்வம் வர்ற இடத்துல இவர்கள் தேடி போனாங்கல்ல இவர்கள் தண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அந்த இருந்த இடத்துல அந்த இடத்துல இருந்த தண்ணி ஒரு குவளையில இருந்து தண்ணியை எடுத்து அருந்திட்டு வராங்க இப்ப தண்ணியும் குறைஞ்சிருக்கு இதை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரசகுல்லா இந்த மாதிரி அந்த பயணம் கூட்டம் திரும்ப வரும்ல அப்ப அவங்கள்ட்ட கேளுங்க இதெல்லாம் நடந்துச்சாங்க இந்த குறிப்பிட்ட பாத்திரத்துல தண்ணி குறைஞ்சுதான்னு கேளுங்க இந்த ஒட்டகம் தொலைஞ்சு போய் காணா போய் ஒரு நபர் மேல இருந்து சொல்லி அந்த ஒட்டகத்தை அவங்க அதே இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குறைசிகள் காஃபிர்கள்லாம் அவங்க அந்த வரக்கூடிய நேரத்தை காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து மக்காவுக்கு வெளியிலே பிடிக்கிறாங்க அவங்க இவர்களா கூட கேட்கல இதெல்லாம் நடந்துச்சா சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய ஒட்டகத்தை நாங்க தொலைச்சோம் எங்களுக்கு மேலிருந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு ஒட்டகம் இருக்குது அந்த ஒட்டகத்தை உங்களுடைய ஒட்டகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய கூவலையை பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட ரசூல்லா சுல்லாஸ்லம் சொன்ன அதே தண்ணி குறைஞ்சிருந்துச்சு இது எல்லாத்தையும் சொன்ன பிறகு மக்களுக்கு வந்து ஈமானில் வந்து அதிகரிப்பாகுது அப்பதான் வந்து குறைசுகளில் சிலருக்கும் ரசூல்லா சுல்லாலுஸ்லம் அவர் பயணம் போயிட்டு இருந்ததை உறுதிப்படுத்தினாங்க இப்போ இந்த பயணத்திலிருந்து நம்ம பல படிப்பினைகள் இருக்கு இந்த படிப்பினைகள் ஒன்னொன்னா பாக்குறோம் சொன்னா முதலாவது படிப்பனை ரசுல்லா சொல்லாசலகத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்டதாக நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் சிறு வயதில் இருக்கும்போது விளையாண்டு கொண்டிருக்கும்போது ரசுல்லா சொல்லாசத்துக்கு நெஞ்சு பிளக்கப்பட்டது அது இருக்கக்கூடிய ஒரு துண்டு எடுக்கப்பட்டது அதெல்லாமே பார்த்தோம் இது இரண்டாவது முறை முதலாவது படிப்பனை இது இரண்டாவது மூசாலே சொல்லம் அவர்களோடு நடந்த உரையாடல் இருக்கே இந்த உம்மத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பனை மூசாலஸ்லம் பாருங்க அவருடைய ஒரு அனுபவசாலி ரசூல்லா சுல்லாஸத்துக்கு பத்து ஆண்டுகள் தான் நபித்துவம் பெற்று நபியாக இருக்கிறாங்க மூசால சிலம் பல ஆண்டுகளாக பனு இசிரவேலர்களை பார்த்து அவர்களுடைய அந்த நடைமுறை மாதிரி எந்த நபியும் வந்து ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சதே இல்லை நபி சொல்லாஸ்லமே சொல்லி காட்டுறாங்க ஒரு யுத்தத்தின் போது ஒரு அன்சாரி சகாபி கனிமத்து பொருள் பிரிக்கும்போது ஒரு கவிதை பாடும்போது ரசூல்லா சுல்லாலும் சொல்லி காட்டுறாங்க மூசாலசனத்து நினைவு கூடுறாங்க மூசாலட்சம் என்னுடைய சகோதரர் மூசா வந்து அவர்களுடைய உண்மத்தினால மிக காயத்திற்கு உள்ளானவங்க அந்த அளவு சிரமத்திற்கு உள்ளானாங்க மூசாலசுமி ஒரு காலை கன்ற அறுத்து பலியிடுன்னு சொன்னா என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா அல்ல குரான் சொல்றான் சூரத்தில் பக்கரால அல்ல கட்ல ஒரு காளைய ஒரு பசுவ நீங்க வந்து அறுத்து பலியிடுனு ஒரு மாட்டை அறுத்து பலியிடணும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பான் கேள்வி என்ன மாதிரி என்ன மாதிரி ஆண் பசுவா பெண் பசுவா என்ன கலர்ல இருக்கணும் கொம்பு அப்படி இருக்கணுமா எந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தொந்தரவு பண்ணுவாங்க மூசாலசலம் எந்த அளவு கடலை பிளந்து அல்லாவுடைய அத்தாட்சியை காட்டிட்டாங்க காட்டின பிறகு இவர்கள் காளைக்கன்று வணங்குறாங்க அந்த அளவு தொந்தரவுக்கு உள்ளாகி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அனுபவசாலி மூசாலசலம் சாமிரி என்ன பண்றான் காளைக்கன்றை உருவாக்கி அவங்க வணங்குறாங்க அதே மாதிரி நாங்களும் வணங்குறோம் அப்படின்னு வணங்க ஆரம்பிச்சா அங்க இருக்க நபர்கள் எல்லாம் முர்த்ததாய் போனாங்க சும்மா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு அதிசயத்தை பாக்காம இல்ல அவங்க அவர்கள் கடலை பிளந்து பன்னெண்டாங்க அல்லா பிரிச்சு கொடுத்தாங்க அதை பார்த்து அல்லாவுக்குன்னே வச்சாங்க எவ்வளவு பெரிய சோதனை அந்த சோதனையெல்லாம் அனுபவிச்ச ஒரு நபர் மூசால சிவன் அவர் சொல்றாரு உங்களுக்கு வந்து பொதுவா அனுபவத்துக்கும் அறிதலுக்கும் கல்விக்கும் அனுபவத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு மூசாளர் சிலத்துக்கு அல்லா குரான சொல்லும் சொல்லி காட்டுறான் அல்ல உன்னுடைய சமுதாயத்தார் வந்து அந்த காளைக்கன்ற வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அல்லா சொல்லி காட்டிட்டான் மலையில் அந்த ஏடுகளை பத்து கற்றரைகளை வாங்கிட்டு வரும்போதே மூசாளர் சிலத்துக்கு சொல்லிட்டான் செய்தியை சொல்லிட்டான் அப்ப அப்பயுமே அவருடைய கைகள்ல அல்லா அவர்களுக்கு கொடுத்த ஏடுகள் கையில தான் இருக்கு ஆனா அந்த ஏடுகளை தூக்கி போடல ஒன்னும் போடல அதை கேட்டுக்கிறாங்க ஆனா எப்ப அத பாக்குறாங்களோ அல்லாவுடைய கட்டளைகளை கூட தூக்கி போட்டாங்க அப்ப கேக்குறதுக்கும் அதை உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பார்த்த உடனே அல்லாவுடைய அந்த ஏடுகளை கூட தூக்கி போட்டுட்டு அந்த நபர்கள் முருத்ததாகி போனதை பார்த்து கஷ்டப்படுறாங்க துயரப்படுறாங்க அதே விஷயம் கேள்விப்பட்ட விஷயத்துல தான் பாக்குறாங்க அறிதலுக்கும் அனுபவத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த அனுபவத்தை தான் மூசாலோசனம் பெற்று இருந்தாங்க அந்த மூசாலோசனம் சொல்லிக்காட்டினாங்க இன்னைக்கு அந்த ஐம்பதை ஐந்தாக குறைக்க சொல்லி அவங்க தான் தூண்டுறாங்க திரும்ப திரும்ப உன்னோட உண்மைத்து கண்டிப்பா இதை பின்பற்றுறாது எல்லாம் பாதுகாக்கணும் இன்னைக்கு அந்த ஐம்பதோட வந்திருந்தாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஐந்துக்கே இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எந்த அளவு நம்ம ஒரு துர்பாகிய சாலிகளாக இருக்கிறோம் அந்த ஐந்து வேலையை தொழுவ மாட்டேங்கிறோம் இன்னும் மூசாலோசனை சொன்னது கரெக்டாவே போச்சு ஐந்தையும் குறைச்சிட்டுவான்னு சொன்னாங்கல்ல அது கரெக்டாக தான் இருக்கு இன்னைக்கு ஐந்தை கூட தொழுவ முடியாத அளவு நம்மளுடைய பலகீனம் மூசாலோசனை நம்மளை கரெக்டாக கணிச்சிருக்கிறாங்க ஐந்தும் இன்னும் உம்மத்தால தொழுவ முடியாது போய் குறைச்சிடுவான்னாங்க நபிசுலசன் தான் வைக்கப்பட்டு போய் கேட்கல அதுதான் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் இல்லை வித்தியாசம் இன்னைக்கு நம்மளுடைய உம்மத்தை ரொம்ப விளங்கி வச்சுருக்கிறாங்க மூசாவசியம் அனுபவத்தின் மூலமாக நல்லா பாதுகாக்கணும் நம்ம ஐந்து வேலை தொழுகிறதுக்கே இவ்வளவு அசால்ட்டாக இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் தொழுகை இருக்கே இந்த இதில் மூன்றாவது படிப்பில் என்னன்னு சொன்னால் தொழுகையுடைய முக்கியத்துவம் மற்ற அனைத்து கட்டளைகளும் எல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட அனைத்து கட்டளைகளுமே அல்லா வகையாக இறக்கி கொடுத்தது மலக்குகள் மூலமாக தூதர் மூலமாக அல்லா கட்டளை இட்டது தொழுகையை மட்டும்தான் ரசுல்லா சொல்லாசத்தை கூட்டிட்டு வந்து தனக்கும் தூதருக்கும் நபிக்கும் எந்த ஒரு இடையில எந்த ஒரு இடையில் நபரும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கட்டளை தொழுகை அப்ப எந்த முக்கியத்துவம் தொழுகை அப்படின்னு நம்ம இந்த இதன் மூலமாக விடை கொள்ளணும் நபிசுல்லாசத்துக்கு மட்டும் இல்ல மூசாலசனத்துக்கும் இதேதான் இருபதாவது பதினான்காவசனத்தை அல்லா சொல்லி காட்டுறான் மூசாலஸ்தத்துக்கு சொல்லும்போது என்னை தவிர வேறு இறைவு நிலை எனக்கே நீ அடி அடிபணி என்னை நினைவு கூறுவதற்காக நிலை நிலைநிறுத்துவீராக எப்படி அல்லாத்தலா வந்து மூசாலஸ்த மலையில கூப்பிட்டு கட்டளையில கொடுத்தானோ அதே நேரத்துல தான் தொழுகையும் கொடுக்குறான் மலக்குகள் மூலமாக வகையின் மூலமாக கொடுக்கல மூசாலசத்துக்கும் தொழுகையை வந்து அவர்களுடைய சந்ததியின தொழுகையை நேரடியாக தான் கொடுக்குறோம் அல்லாத்தலாம் இப்ப நேரடியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா அந்த அமலை நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் சக்காத்தாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் மற்ற கடமைகளாக இருக்கட்டும் ஹஜ்ஜி அனைத்துமே மகையின் மூலமாக ஜிபிரஸ் மூலமாக கொடுக்கப்பட்டது தொழுகை மட்டும்தான் நேரடியா அல்லா ரசூல்லா செலவரசு கூப்பிட்டு கொடுக்குறோம் மூசம் அனைத்து நபிவாரங்களையும் கூப்பிட்டு கொடுக்குறோம் அந்த கட்டளை நம்ம எவ்வளவு சீரியஸா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நபிசராஸ் அதே நபிசுராஸ் சொல்ல சொல்லி காட்டுறாங்க நமக்கும் அவர்களுக்கும் அவர்கள்லாம் யாரே காஃபீர்களுக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தமே தொழுகை தான் அதை விடுறாங்களோ அவர்கள் காஃபீர் ஆயிடுறாங்க தொழுகையை விடுறவங்க காஃபீர் தொழுகையை விட்டவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அதை சொல்லுது மேலும் அந்த தொழுகையை நேரம் தவறி தொழுவது கூட தவறு அல்லா தலா குரான்ல பத்தொன்பதாவத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு பிறகு சீர்கட்ட மக்கள் அவர்களுடைய பிற்சந்ததிகளாக தோன்றினார்கள் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் மன பின்பற்றினார்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது அப்துல்லா பின் மசூத் ரதியல்லான் சொல்லிக்காட்டுறாங்க தொழுகை அவர்கள் வீணாக்கினார்கள் வருதே இது வந்து தொழுகையை நேரம் தவறி தொழுவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க தொழுகை நேரம் தவறி தொழுவதே இங்க வீணாக்கினார்கள் வருதுன்னு சொன்னா அப்ப தொழுகை விடுவது எப்பேற்பட்ட குற்றம் மேலும் உமர்ல்லான் சொல்லி காட்டுறாங்க ஒரு நேர தொழுகை வேண்டுமென்ற யார் விடுறாங்களோ உமர்ல்லானு தன்னுடைய குற்றாக சொல்லி காட்டுறாங்க ஒரு நேர தொழுகையை வேணும்னு யார் விடுறாங்களோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றாங்க அனைத்து இமாம்களும் இந்த விஷயத்துல ஒற்ற கருத்தோட இருக்கிறாங்க தொழுகையை விடுபவர் அவர் இஸ்லாத்து இஸ்லாத்துக்கும் அவருக்கும் பங்கு இல்லைங்கிறாங்க பல அரியர்களுக்கு மத்தியில் இது கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தொழுகையை விடுவது மிக பெரிய மிக பாரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை அதே மற்ற அனைத்து கடமைகளுக்குமே நமக்கு வந்து அதை விடுவதற்கு அல்ல சில நிபந்தனைகள் கொடுத்துருக்கான் உதாரணத்துக்காக ஹஜ்ஜ் உதாரணமாக ஹஜ்ஜ் ஹஜ்ஜு போவதற்கு உடல் தகுதி இல்லை பொருளாதாரம் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை ஹஜ்ஜை விடுவதற்கும் அனுமதி இருக்கு நோன்பு பயணியா இருக்கிறாரு மாதவிடாய் பெண்களாக இருக்கிறாங்க இல்லை மாசமா இருக்கிறாங்க இல்லை நோம்பே வைக்க முடியாத அளவு நோயாளியா இருக்கிறாரு நோம்ப விட்டடலாம் பிரச்சனை இல்லை அதே போல அந்த குறிப்பிட்ட தொகை அதற்குரிய பணமோ பொருளோ இல்லைன்னு சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்குறதுக்கு அவர் தேவை கிடையாது ஆனா இந்த தொழுகை இருக்கு எந்த நிலையிலும் நின்று தொழுவணும் முடியலையா உட்கார்ந்து தொல்லணும் முடியலையா படுத்தால் தொழுவணும் படுத்தும் தொழுவ கண்களால் சைகை செய்தால் தொழுவணும் எந்த அளவு போர்க்களத்தில் கூட தொழுவணும் கூட தொழுகை விடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரணங்களுக்கு தொழுகை விட்டுட்டு இருக்கிறோம் போர்க்களத்தில் கூட விடுவதற்கு அனுமதி இல்லை நம்ம இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட சம்பவங்கள் ஒண்ணு ஒருவருக்கு கழுத்துக்கு கீழே மொத்தமா போயிருச்சு அவரு பல வருடங்கள் கண்ணாலே தொழுதுகிட்டு தான் இருந்தார் தொழுகை விடுவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நமக்கு அனுமதியே கிடையாது அதை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும் தொழுகையுடைய கட்டாயம் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு அடுத்ததாக நான்காவது படிப்பினை இதுல வந்து ஜெருசலம் அந்த புனித தளத்துடைய முக்கியத்துவம் ஏன் அல்லா தலா மக்கால இருந்து கூட்டிட்டு போய் ஜெருசலத்துல விட்டுட்டு திரும்ப அங்கிருந்து திரும்ப கூட்டுப்பான் அது ஒரு புனிதமிக்க இடம் அல்லா தலா சொல்லி காட்டுறான் பதினேழாவது அத்தியாயம் முதல் வசனத்துல அல்லா மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமில் இருந்து அதாவது காபத்துல்லாவில் இருந்து பைத்து முகத்தீசர் உள்ள அதாவது மஸ்ஜி அக்ஸாவில் அக்சாவிற்கு ஓரவில் அழைத்து சென்றான் மசித் அக்சாவின் அந்த அக்ஸா மசித் அக்சாவின் சுற்ற எல்லை சுற்ற எல்லைகளை நாம் அபிவிருத்து செய்திருக்கின்றோம் நல்லா சொல்றோம் அது பறக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்றோம் மேலும் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் காபத்துலாவிலிருந்து மசித் அக்சாவுக்கு அவரை அல்ல அழைத்து சென்றான் அங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள்லாம் ஒரு பறக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறோம் மேலும் அல்லா வந்து இந்த ஜெருசலம் பூமி இருக்கே இந்த புனித பூமி ஈமான் கொண்டவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு பூமி அல்லா வந்து மூசாலத்துக்கு வாக்களித்தான் இப்ராஹிம் அசத்துக்கு வாக்களித்தான் மூசா அலசலம் தன்னுடைய நேரத்தில் வந்து அதை வெற்றி கொள்ளல தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சந்ததியான யுஸ் ஆபின் நூன் இவரும் ஒரு நபி இவரை கொண்டு அல்லா வெற்றி அடை வெற்றி அடைய வைத்தான் இந்த நபியை வந்து அவர்கள் ஜோசுவாம கிறிஸ்தவர்கள் இவரை கொண்டு அல்லா பைத்தூர் முகத்தை வெற்றி அடைய வச்சான் அதே போல நபிசுல்லா சொல்லம் அவர்களுடைய நேரத்தில் பனு இஸ்ரவர்கள்ட்ட இருந்துச்சு யாரு இந்த இஸ்ராயலுடைய சந்ததியினர்களிடத்துல இந்த பைத்தூர் முகத இருந்துச்சு எப்ப இவர்கள் நபிமார்களையே கொலை நபிமார்கள் பல நபிமார்களுக்கு எதிராக மாறி நபிமார்களே கொலை செய்ய துணிஞ்சாங்களோ கொன்று கொண்டும் கொலை செய்ய துணிந்து கொண்டும் இருந்தார்களோ அப்ப அந்த வைத்திர முகத்தை புடுங்கி பனு இஸ்ரவர்கள் இருந்து பனு இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய சந்ததியின யாரு நபிசுலாஸ்வத்துடைய முஸ்லிம்களுடைய கையில கொடுப்பேன் அப்படின்னு வாக்களிக்கிறான் நபிசுலாஸத்துடைய மரணத்திற்கு பிறகு நபிசுலாஸ் வெற்றி கொள்ளல அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எப்படி மூசாலஸ்மத்துடைய பின்தோன்றிய இந்த யுஸ் நூன் வந்து வெற்றி கொண்டாரோ அதே போல உமர் ரதியுல்லான் வந்து இதை வெற்றி கொண்டாங்க அவர்களுடைய காலத்தில் கலீஃபாக இருந்தபோது போது உமர் ரதியில்லானும் இந்த பைத்தில் முகதேசை வெற்றி கொள்றாங்க எந்தளவு முக்கியத்துவத்தை கிறிஸ்துவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் பைத்தில் முகதேச கிறிஸ்துவர்கள் இருந்துச்சு அதை உமர் இல்லும் அனுப்பி வைத்த படை வெற்றி கொண்டுருச்சு வெற்றி கொள்ள போறோம் அதை எப்படியானாலும் மீட்க முடியாது அப்படின்னு அவர்கள் கிறிஸ்துவர்கள் தெரிந்த பிறகு இதை வந்து நாங்க உங்களிடத்துல கொடுக்க முடியாது உங்களுடைய அமீரை வர கலீஃபா வர ஏன்னா இது ஒரு மிக புனிதமான தளம் இந்த தளத்தை நாங்கள் அவ்வளவு எளிமையாக உங்களிடத்துல கொடுக்க முடியாது அவங்களை வர சொல்லுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு மதினாவிலிருந்து புறப்பட்டு வராங்க பல நாட்கள் பயண தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பைத்துள் முகதை நோக்கி அதை உமரதில்லான்னு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவு முக்கியத்துவத்தை கிறிஸ்துவர்களும் விளங்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு யூதர்களும் விளங்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு யூதர்கள் அதனால தான் அங்க போய் உட்காராங்க உலகத்துல எத்தனையோ இடம் இருக்கு ஏன் அங்க போய் உட்காரணும் எவ்வளவோ செழிப்பான நாடுகள் இருக்கு இந்தியாவோட ஒரு செழிப்பான நாடு இருக்குதா ஆப்கானிஸ்தானோட ஒரு செழிப்பான நாடு இருக்குதா இதெல்லாம் விட்டுட்டு அவன் போய் அங்க போய் உட்காரணும்னு சொன்னா நாளைக்கு மறுமையை குறித்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கதான் நடக்க போகுது திரும்பவும் அது வெற்றி கொள்ளப்படும் அல்லா வாக்களித்த பூமி அப்ப அதை அனைத்து வேதங்கள்லையுமே அது இருக்குது அது அவர்கள் அறிந்தவர்கள் தான் இப்ப இந்த பைத்தல் முகத்து சிறுக்கு இது மிக புனிதமான ஒரு தளம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம படிப்பணையாக பெற்றுக் கொள்ளணும் ஐந்தாவதாக துன்பத்திற்கு பிறகு அல்லா இன்பத்தை வைத்திருப்பான் இன்னம் அல் உசிரி உசுரா அல்லா குரான சொல்லிக் காட்டுறான் இந்த துன்பம் நபித்துவம் பெற்ற பத்தாவது ஆண்டில் அவர்களுக்கு கிடைத்த அந்த துன்பத்திற்கு பிறகு எப்பேற்பட்ட இன்பம் இதைவிட ரசூல்லா சொல்லம் அவர்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையிலும் பயணத்தை விட ஒரு சிறந்த இன்பம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கிடைச்சிருக்க கிடைச்சிருக்கா எந்த அளவு நபி சொல்லா சொல்லம் அவர்கள் வகையாலே கேட்ட நபிமார்களை பார்க்கிறாங்க மலக்குகளை பார்க்கிறாங்க பைத்துல் மாமூட பார்க்கிறாங்க அல்லாவிடம் பேசுறாங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு இன்பம் இருக்குமா அப்படின்னு சொன்னா ஒரு யாராலையும் இருக்கவே முடியாது அல்ல அப்ப அந்த துன்பத்திற்கு பிறகுதான் இந்த இன்பத்தை கொடுக்குறான் அதே போல இங்க நம்ம விளங்கிக்க வேண்டியது அல்லா ஒரு திரைக்கு இடையில் தான் ரசுல்லா சுல்லாஹத்துக்கு பிறகு பேசினான் ரசுல்லா சுல்லாச்சு நேருட்டு பேச கிடையாது சஹி புகாரில் வரக்கூடிய அதீஸ் ஆயிஷா ரதி அல்லா அன்ஹா ரசுல்லா சுல்லாஸோட மனைவி அறிவிக்கிறாங்க யார் மூன்று விஷயத்தை சொல்றாங்களோ அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு விஷயம் இது யார் அல்லாவை அல்லா வந்து நபிசுல்லாத்தோடு திரை இல்லாமல் நேரடி பார்த்து உரையாடினாங்கன்னு சொல்றாங்களோ அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு பல நமக்கு இடையில பல இடங்கள்ல ரசூல்லா சுலவாசன போனாங்க அல்லா அரிசி கேட்க கூப்பிட்டு வச்சான் செருப்போட போனாங்க செருப்பை நீ கழட்டி வைக்காத செருப்பையினோட வா அதக்கும் நான் வெறுமை வெகுமை தருவேன்னு பல இடங்கள்ல பே நம்ம பேசக்கூடிய அந்த பயான்களை கேட்கறோம் இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்லாவுடைய தரத்தை அல்லாவுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய கட்டுக்கதைகள் சகி புகாரியில் ஆயிஷாரதியில் இருக்கு அறிவிக்கக்கூடிய அரிசி அல்லா யாரையும் திரைக்கு அப்பால் திரையில்லாமல் பேசியதே கிடையாது ஒரு மூசாலசிலும் திரைக்கு பின் தான் வச்சு பேசணும் நேரிட்டு அல்லா தலா யாரையுமே வச்சு பேச கிடையாது அப்ப திரைக்கு பின்னால் தான் அல்லாஹா பேசணா அப்படிங்கிறதையும் நாம் இது மூலமாக விளங்கிக் கொள்ளணும் அப்ப இதை விட சிறந்த ஒரு இன்பம் கிடையாது ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா அந்த துன்பத்தில் நம்ம தோண்டு போய் உட்காந்துடக்கூடாது இதுக்கு சிறந்த உதாரணம் முன்னாடியே பார்த்தோம் ஹாஜர் அலையவசலம் அல்லா போய் விட்டுட்டு வானா நடு பாலைவனத்துல போய் விட்டுட்டு வானா ஓடுறாங்க அங்கு சஃபா மறுவா அங்கு எங்கேயும் மலை மலை ஏறி நின்று யாரா வராங்களா தண்ணி கிடைக்குமா ஓடுறாங்க ஒடியாடுறாங்க அந்த துன்பத்திற்கு பிறகு அல்லா இன்பத்தை கொடுத்தான் ஜம்ஜம் முழு உலகத்துக்கும் இன்னைக்கு ஒரு அத்தாட்சியாக விளங்கக்கூடிய உண்டு இப்ப ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் அல்லா இன்பத்தை வைத்திருப்பான் அதற்கு பிறகு ஒரு இன்பம் வைத்திருப்பான் அப்படிங்கிறது இது போன்ற சம்பவங்கள்லாம் நமக்கு உதாரணம் அடுத்ததாக ஆறாவதாக இருக்கக்கூடிய படிப்பினை மிக சிறந்த ஒரு படிப்பினை நப்சில்லால சிலம் இந்த பயணத்தை குறித்து சொல்லும்போது ஈமான் கொண்ட சகாபாக்கள் கூட இதை வெளியில சொல்லாதீங்க அப்படின்னாங்க அபுபக்கர் சித்திக்கிறதையெல்லாம் அணு இதை எப்படி ஈமான் கொண்டாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய படிப்பினை இந்த உம்மத்துக்கு இருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த மிகராஜ் சம்பவங்கள் எல்லாம் அவுபக்கர் சித்திக்கு ரதி இல்லான இடத்துல ஒரு மூணாவது மணிதர் காஃபி குறைசி குறைச்சி காஃபி வந்து சொல்றார் நபிசிலம் சொல்லல அதற்கு முன்னதாக ஒரு குறைசி வந்து கிண்டலா நக்கலா சொல்றாரு பாருப்பா உன்னுடைய நண்பர் நபி ஒரே இரவுல எங்க போனாரா வந்தாராம் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றார் இப்ப உடனே அவுபக்கர் சித்திக்கு ரதியானோ இதை நபி சொன்னாரா நபிதான் சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது ஆம் நபிதான் சொன்னார் அந்த குறைஷி காஃபி சொல்றாரு உடனே நபி அபுபக்கர் சித்திக்கிறதான்னு சொல்றாங்க நபி சொன்னாங்கன்னா நான் நம்புறேன் அதை ஈமான் கொண்டேங்கிறாங்க இதிலிருந்துதான் இன்னைக்கு ஹதீஸ் கலை கலையே உருவாச்சு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னா நபி சொன்னாங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் ஏத்துக்கணும் அபுபக்கர் சித்திக்கிறது உடனே அன்னைக்கு வந்து அவர் சொன்ன உடனே நம்பிடல அதை நபி சொன்னாரா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்தை தான் குறிப்பிடுவாங்க யாரோ ஒருத்தவங்க நன்மை இந்த இதை செஞ்ச அவ்வளவு நன்மை அல்ல வந்து அந்த சொர்க்கத்தை தந்துருவான் இந்த சொர்க்கத்தை தந்துருவான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அத நபி சொன்னாங்களான்னு வெரிஃபை பண்றது இந்த அதிஸ்களை இமாம்களோ மற்றவர்களுடைய நடைமுறை கிடையாது அபூபக்கர் சித்திக்கு ரதி இல்லான்னு அவர்களுடைய நடைமுறை சகாபாக்கள நடைமுறை நபி சொன்னாங்களா நான் நம்புறேன் ஈமான் கொள்றேன்னா அதனாலதான் அவருடைய பெயர் அபுபக்கர் சித்திக்கு உண்மையாளர்னு அர்த்தம் அந்த ஈமான் அவர்களை மத்த யாரு என்ன வேணா பேசிட்டு போட்டோம் நபி சொன்னாங்களா நான் ஏற்றுக்கிட்டேன் அது நீ என்ன வேணா சொல்லு நபி சொன்னாங்கன்னா ஏத்துக்க உறுதியா இருந்தாங்க அபுபக்கர் சித்திக்கு எதிரான அதே நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பான்மையானோர் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரிதான் அன்றைய யூத கிறிஸ்தவர்கள் அழிந்து போறதுக்கு காரணமே இதுதான் நபிசுலாசம் சொல்லி காட்டினாங்க அவர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய அறிஞர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் நம்பினாங்க அதை எழுதி கொண்டு அதை அமல்களாக அவர்கள் செஞ்சாங்கன்னு நபிசுலாசன் சொல்லி காட்டினாங்க யூத கிறிஸ்தவர்கள் ஏங்க வந்து வழிகட்டு போனாங்க அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லோர் முன்னோர் அவர்களுடைய அறிஞர்கள் அவர்களுடைய அந்த ரிப்பாய்கள் அதாவது அவர்களுடைய ஆலிம்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அவருடைய பாதிரிமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க எந்த அளவு சொன்னா சை புகாரி முஸ்லிம்கள் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சை புகாரில் வருது ஒரு கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்து சஹாபி ஒரு சிலுவை போட்டிருக்காரு நபிசுலாஸ்திரம் வரும்போது சிலுவை போட்டிருக்கிறார் போட்டிருக்கும் அதை வெட்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா வெட்டி எடுத்த பிறகு அவர் ஈமான் கொண்ட பிறகு நபிசுராசம் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க மூன்றாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் அவர்கள் தன்னுடைய முன்னோர்களையும் பாதிரிமார்களையும் அல்லாவாக இறைவனாக ஆக்கிக் கொண்டார்கள் அப்படிங்கிற வசனத்தை ஓதும்போது அந்த சகாபி கேட்கிறாரு யார சூழ்லா நாங்க எங்க பாதிரிமார்களை நாங்க வந்து இறைவனாக ஏற்றுக்கொள்ளலையே ஏன் அல்லா இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது நபிசுராசன் சொல்லி காட்டுறாங்க அவர்கள் ஹராமானதை ஹராமாக எதெல்லாம் ஆக்குனாங்களோ நீங்க அதை உங்களுக்கு ஹராமாக்கிக் கொண்டீங்க எதெதெல்லாம் ஹலால் ஆக்குனாங்களோ அதெல்லாம் நீங்க ஹலால் ஆக்கிக் கொண்டீங்க அல்லாவுடைய கட்டளை பார்க்கல பாதிரிமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க நீங்க இப்ப அவர்களை நீங்க இறைவனாக ஆக்கிக் கொண்டீங்கன்னு ரசுல்லா சொல்லிக்காட்டுறாங்க அப்ப ஒரு கட்டளை வருதுன்னு சொன்னா அது அல்லாவிடம் இருந்து தூதரம் இருந்து வருதா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு முஸ்லீம் பண்பு இல்ல அவரு காலம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாரு பெரிய தாடி வச்சிருக்காரு எந்த ஜிப்பா போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஒரு அறிஞர் அவரு ஐம்பது அறுபது வருஷமா அவரு மதர்சா நடத்திட்டு வர்றாரு பல்லாயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு பெரிய ஒரு தாயி அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம்னு சொன்னா அது யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை அவர்களை யார் சொல்றாங்களோ அவங்களை நம்ம வெரிஃபை பண்ணாம ஏத்துக்கிறோன்னு சொன்னா அவர்களை நம்ம வந்து ரப்பாக ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தம் இந்த வசனத்தின்படி அப்ப அபுபக்கர் சித்தி கல்யாணம் வெரிஃபை பண்ணாங்க இந்த விஷயம் ரசுல்லா சுல்லாஹம் சொன்னாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணி ஏற்றுக்கொண்டாங்க இதுல மிகப்பெரிய படிப்பினை நமக்கு இருக்கு அடுத்ததாக இந்த பயணத்திற்கு பிறகு நம்ம முன்னாடியே பார்த்தோம் பயங்கரமான இன்னல்களுக்கு உள்ளானாங்க அபு தாலிப்புடைய இறப்புக்கு பிறகு ரசூல்லா சுல்லாஸத்துக்கு வெளியிலிருந்தும் உள்ளிருந்தும் சப்போர்ட் பண்ணுவதுக்கு யாருமே இல்லை உடனே நபிசுலம் என்ன பண்றாங்க மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃபுக்கு போய் போகும்போதே ரசூல்லா சுல்லாசன் தன்னுடைய அடிமையான ஜைத் பின் ஹாரிசா அது எல்லா விவர்களை கூட்டிக்கிட்டு போறாங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சக்கி சக்கிப் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தலைவர்களை போய் சந்திக்க போறாங்க எப்பயுமே ரசூல்லா சுல்லாசன் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சு பேசுவாங்க அது தாவாவாக இருக்கட்டும் எந்த ஒரு சப்போர்ட் எதுவா இருந்தாலும் தலைவர்களை பேசி அவர்கள்ட்ட தான் முதல்ல பேசுவாங்க அப்ப உடனே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று நபர்களை சந்திச்சு பேசுறாங்க அதுல முதலாவது சந்திச்ச நபர் சொல்றாரு ஒன்ன அல்லா நபியாக அனுப்பு அனுப்பினதுக்காக இந்த காபாவுடைய திரையை வந்து நான் கிளிக்க போறேன் அப்படிங்கிறாரு அதாவது காபாவுடைய திரை அந்த நேரத்துல அவர்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியமான ஒரு பொருளாக இருந்துச்சு அப்ப அதையே நான் போறேன் அப்படிங்கிறார் உடனே நான் விசுவாசம் இரண்டாவது நபர்கிட்ட போயிடுறாங்க இரண்டாவது நபர்கிட்ட போன பிறகு அந்த இரண்டாவது நபர் சொல்றாரு உன்னை தவிர நபியா அனுப்புறதுக்கு வேற எந்த ஆளுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு நபிசுலாஸ்லம் மனமுடைந்து திரும்ப மூன்றாம் நபர்கிட்ட போறாங்க மூன்றாம் நபர் வந்து நான் உன் கூட பேச விரும்பல ஒருவேளை நீ உண்மையாளராக இருந்தா உன்னை நான் எதிர்த்து பேசிட்டேன்னு சொன்னா எனக்கு முசீபுத் வந்துரும் நீ பொய்யாளராக பொய்யராக இருந்தா உன்கிட்ட பேசி பயன் கிடையாது அப்ப நான் உன்கிட்ட பேசவே விரும்பல நீ போயிரு அப்படிங்கிறார் நபிசுலாஸ்லம் வந்துடுறாங்க இந்த மூன்று பேர்த்தி நபி சிலாஸ் சொல்றாங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல இதை வெளியில சொல்லாதீங்க எனக்கு பாதுகாப்பு அபயம் இல்லாம நான் அங்கிருந்து இங்க வந்து பாதுகாப்பு கேட்டேன் அப்படிங்கிறத நீங்க வெளியே சொல்ல வேணாம் அங்க வந்து அவர்கள் ரொம்ப ஏளனமாக நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க ஆனா இந்த கயவர்கள் இந்த மோசமான கயவர்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை அங்க இருக்கக்கூடிய முட்டாள்களை ஏவி விட்டு ரசுல்லா சில்லாஸ்ட்ட துன்புறுத்துறாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க விசில் அடிச்சு சத்தம் போட்டு கை தட்டி கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜை ஜயிது பின் ஹாரிஷா ரஜிலான்னு அவருக்கு என்ன பண்றாங்க முடிஞ்ச அளவு அங்கிட்டும் உங்கட்டும் வரக்கூடிய கற்களை எல்லாம் தாம் மேல வாங்கிக் கொள்றாங்க ஒரு ஒரு நபரால எவ்வளவு தூரம் தாங்க முடியும் இங்கிட்டு திரும்ப அங்க அடிப்பாங்க அங்க திரும்ப அங்கிட்டு அடிப்பாங்க ரசுல்லா சிலத்துக்கு அவர்களுடைய மேனிலிருந்து ரத்தம் படியுது தரைக்கு வருது தரையில ரத்தம் படக்கூடிய அளவுக்கு கல்ல தூக்கி அடிக்கிறாங்க பாறாங்கற்களை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு சொன்னதுக்காக எந்த அளவு ஒரு துன்பம் பாருங்க ரசூல்லா சுல்லாத்துக்கு மரணம் வரைக்கும் அந்த அந்த தலும்புகள் இருந்துக்கிட்டே அப்ப இந்த வேதனையுடைய ரசுல்லா சுல்லாஸ்லாம் தாயிஃப்ல இருந்து தாயிஃபுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு வராங்க அந்த தோட்டம் யார் சொன்னா மக்காவை சார்ந்த ஒரு நபர் இரு நபருடைய தோட்டம் என்னதான் இவர் மாற்று கொள்கையில் இருந்தாலும் இந்த ஒரு ரத்தோடு பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஒரு பரிதாபத்திற்குரிய நிலை இருக்கும் இதை பார்த்த அந்த தோட்ட ஓணர்கள் அந்த தோட்ட உரிமையாளர்கள் நீங்கள் வாங்க நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்தில் இடம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனர் இரண்டு ஓணர்கள் அங்க என்ன பண்ணுறாங்க முதலாளிகள் வந்து அவர்களுடைய அடிமை கிறிஸ்தவரவர் அவருடைய அப்பாஸ் அவருடைய அவரிடத்துல கொஞ்சம் திராட்சையை பறித்து கொடுத்து பறித்து அவங்கள்ட்ட போய் கொடு ரசுல்லா சொல்லரசிட்டையும் சயிது பின் ஹாரி சார் அதிகலும் அவர்களிடத்துலையும் போய் கொடுங்க அவங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இந்த அப்பாஸ் அந்த கிறிஸ்துவ அடிமை ரசுல்லா சொல்ல அரச கேள்வி கேட்குறாங்க இவர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்க யாரு ரசூல்லா சொல்லார் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குறைசுகளுக்கு பிஸ்மில்லானா என்னன்னு தெரியும் அரபுகளுக்கு பிஸ்மில்லா தெரியும் இவர் இந்த அப்பாஸ் இருக்கிறாரே இவர் வந்து ஈராக்கை சார்ந்தவர் மீனவா அப்படிங்கிற ஒரு நகரத்தை சார்ந்தவர் இப்ப பிஸ்மில்லான்னு சொல்றாங்களே இந்த பிஸ்மில்லா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கிறாங்க ரசூல்லா சுல்லாஸ் சயிது பின் ஹாரி சார் இலானும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும்போது என்ன பிஸ்மில்லான் புதுசா சொல்றீங்களே இது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சுல்லாஸ் தாவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் திரும்ப அந்த நபருக்கு தாவா உடனே ரசூல்லா சுல்லாஸ் கேட்கறாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க யாரும் இந்த அப்பாசை பார்த்து கேட்கிறாங்க நான் வந்து இந்த ஈராக் அந்த மீனவா அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து நான் வரேன் அப்படின்னு சொன்ன போது நபிசிலாசன் சொல்றாங்க பயபக்தியுடைய அல்லாவுடைய அடிமையாகிய என்னுடைய சகோதரர் வாழ்ந்த இடம் இது யாரை குறிப்பிடறாங்கன்னு சொன்னா யூனுஸ் பின் மத்த யூனுஸ் நபியை குறிப்பிடுறாங்க யூனுஸ் அலைவு சொல்லம் இவர்களை குறிப்பிடுறாங்க அவர் அந்த இடத்துல இருந்தான் வந்தவங்க அந்த இடத்த குறிப்பிட்டு அவர் என்னுடைய சகோதரர் அவர் ஒரு தக்குவாதாரி அவர் ஒரு நபி அப்படின்னு சொல்லி அவரை பத்தியும் சொல்லி காட்டுறாங்க அப்ப நபி சொல்லாஹ்லம் இந்த சூழ்நிலையிலும் ரத்தம் வடிஞ்சு கொண்டு அந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கிறிஸ்தவ அடிமை இந்த அப்பாஸ் அவருக்கு தாவா பண்றாங்க உடனே அவர் இதெல்லாம் உண்மை அப்படின்னு விளங்கிய பிறகு ரசூல்லா சொல்லாஸ்லம் காலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க காலுக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது மனிதனுக்கு மனிதன் காலுக்கு உள்ள கூடாது காலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க உடனே அழிப்புடுறாங்க திரும்ப உடனே கைக்கு முத்தம் கொடுக்குறாரு நெத்திக்கு முத்தம் கொடுக்குறாங்க இப்போ அவரும் வந்து இஸ்லாத்துக்கு நெருக்கமாகறாரு இதை பார்த்த அந்த இரண்டு முதலாளிகள் நம்மளே பாவம் அடி வாங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னால் இவங்க பாருங்கள் அந்த அடிமையை விட்டு வைக்காம அங்கே வந்து இவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு தாவா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அடிமையை கூப்பிட்றாங்க அடிமையை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ ஏன் வந்து அந்த மாதிரி கைக்கு முத்தம் கொடுத்த நெத்திக்கு முத்தம் கொடுத்த அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் அந்த கிறிஸ்துவ அப்பாஸ் சொல்லி காட்டுறாரு இவரை விட சிறந்த மனிதர் உலகத்துல படைக்கப்பட்டிருக்கவே முடியாது இதன் பிறகும் கண்டிப்பா படைக்கவே முடியாது அந்த அளவு ஒரு சிறந்த மனிதர் இவர் சிறந்த செய்தியை நான் கேட்டு கேள்ட்டு கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி சொல்லி காட்டுறாரு அவர் ஆல்ரெடி இமான ஏற்றுக்கொண்டுட்டார் அப்போ ஆனால் அந்த இரண்டு குறைசி மக்கத்து மக்கத்தை சேர்ந்த அந்த மக்காவை சேர்ந்த அந்த தோட்டத்துடைய முதலாளிகள் இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க அவர்கள் அதாவது நபிசுல்லஸ்லம் நபிசுல்லாஸ்லமும் அந்த ஜயிது பின் ஹாரிசா ரதியெல்லாம் வந்தோம் இவர்கள் இருவரும் ஒன்று ஒன்னை உன்னுடைய தாய் மார்க்கத்திலிருந்து திருப்பி விட வேண்டாம் சொல்லி இவங்க மண்டை கழுவுறாங்க இவர்கள் வந்து மைண்ட் வாஷ் அந்த பிரெயின் வாஷ் பண்றாங்க நீ மாறிராதா இன்னைக்கு பண்றாங்க இல்லை இன்னைக்கு யாராவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னா இல்ல உண்மையான கொள்கைக்கு வராங்கன்னு சொன்னா அல்லா சொன்னதும் நபி சொன்னதும் தான் சரி மொத்த மொத்த குரான்ல இல்லாது ஹதீஸ்கள்ல இல்லாது எங்கேயோ கேள்விப்பட்டது யாரோ சொன்னது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து சொல்றாங்களா இல்லையா அவர்கள் நீங்க நம்ம நம்ம வழியிலிருந்து நம்ம முன்னோர்கள் வழியிலிருந்து உன்னை வழி கேட்டு போறாங்க நீங்க அவரத்துல பேசாதான்னு சொல்றாங்கல்ல இது யாருடைய வழி காஃபிர்களுடைய வழி ரசூல்லா சிவா அலுவலம் அந்த துன்பமான நிலையில் கூட அப்படிப்பட்ட ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்கு அந்த நிலையில் கூட ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட இவர்கள் தடுக்கிறாங்க இப்ப நமக்கு இதுல இருந்து மிகப்பெரிய படிப்பினை எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏகத்துவத்தை எத்தி வைத்து மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை எத்தி வைக்கணும் அப்ப அப்பேற்பட்ட நபர்களாக துன்பத்திலும் எப்பேற்பட்ட தனிமையிலும் கூட்டத்திலும் பகலிலும் இருளிலும் அல்லாவை வணங்கி அல்லாவை பிற எத்தி வைத்து அல்லாவை வணங்கி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரசுல்லா சுல்லாலஸ்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லா ஆக்கிய வேண்டும் என்று இன்றைய உரை முடிக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லா